நண்பர்களே நேன் ஹேரி போட்ட கதை சொல்லும் நீதி பகுதி இருநூற்றி ஐம்பத்தி ஏழை வழங்குவது சென்னை அரவிந்த் வாழ்ந்தமோட்டின் மிக கொடூரமான செயல்களால தன்னை சுத்தி இருக்கிற தன்னோட சுற்றத்தா நண்பர்கள் அனைவரையும் விழந்து நிற்கும் ஹேரி வாழவும் பிடிக்காம சாகவும் தைரியம் வராம என்னடா பண்றதுன்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிற சரி இந்த செவரஸ்நேப்ஸ் செத்து போற சமயத்துல ஏதோ தன்னோட ஞாபகத்தெல்லாம் கொடுத்துட்டு என்ன பாருன்னா அதையாவது பார்ப்போம் கொஞ்ச நேரமா அது மனசு நீ மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைச்சு அதுக்குள்ள போறான் அப்ப அவன் செவரஸ்நேப்ஸோட மெமரிஸ் குள்ள குதிக்கும்போது அவனுக்கு தெரியாது பிறந்ததுல இருந்து அதிர்ச்சிகளை தவிர எதையுமே சந்திக்காத ஹேரியோட வாழ்க்கையில இது வரைக்கும் சந்திச்சதெல்லாம் அதிர்ச்சியே இல்லைன்னு சொல்லும்படி மிகப்பேர அதிர்ச்சிகள்ல அதுல இந்த மெமரியில காத்திருக்குன்னு அவனுக்கு தெரியாது முதல்ல தன்னுடைய அம்மா லில்லி தோட அப்பாவை கல்யாணம் பண்ணதுனால லில்லி ஜேம்ஸை கல்யாணம் பண்ணதுனால அவங்களுக்கு எதிரா எதிரானவன் தான் செவரஸ் நேப்ஸ் அவங்க பள்ளியில இருந்தே விரோதிகள் நினைச்சிட்டு இருந்த ஹாரிக்கு முதலேயே மாறுபட்ட சீன் தெரியுது லில்லி சின்ன வயசுலேயே தான் சாதா உலகத்துல இருந்து பிறந்தவன்றது ஹாரிக்கு தெரியும் தன்னோட அப்பாவும் அம்மாவும் சாத உலகத்தை சேர்ந்தவங்க அங்கிருந்து தனக்கு மாய சக்திகள் இருக்குன்னு தெரியாம விளையாட்டுத்தனமா பிரயோ இருந்தவட்ட உனக்கு இருக்குது சாதா சக்தி இல்ல நீ மாய உலகத்தை சேர்ந்தவன் சொல்லி அவளோட ஃப்ரெண்டா ஆய் அவள் இந்த உலகத்துக்கு கூப்பிட்டு வர முயற்சி பண்றதுல தெரியுது அவள் அந்த இடத்துல இருந்து மாய உலகத்துக்கு போக விடாம அவளோட அக்கா ஆண்டி ஆண்ட் பெட்டு தன்னோட உறவினர்கள் வீட்டுல வளர்ந்தானே அவங்க வீட்டுல வளர்ந்த அத அந்த வீட்டோட அப்பா அம்மா இல்லியோட அக்கா எவ்வளவு தடுத்து பாக்கலாம் முதல்ல இல்லி தன்னோட அக்கா சொல் பேச்சு கேட்டு செவரஸ் நேப்ஸை கண்டுக்காம போயிட்டா ஆனா தான் மனசுக்குள்ள நம்மதோ ஸ்பெஷலோ இவங்க நினைக்கிற மாதிரி இது பைத்திகாரத்தனமான செயல் இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கு அண்ட் பிடோனியாக்கு தெரியாம தான் அக்காக்கு தெரியாம அடுத்த சீன்ல செவரச சந்திக்கிறான் ஒரு மறந்து அடர்ந்த மரங்கள் நடை நிலைந்த ஒரு சோலைக்குள்ள ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க உண்மையே இது மாயசக்தின்னு சொல்றிய நீ அம்மா அம்மா, லில்லி இது சாதாரண சக்தி இல்ல உன்னால இந்த உலகத்தையே புரட்டி போட முடியும் ஆனா சக்திகளை மிகவும் கட்டுப்பாடோட உபயோகிக்கணும் இல்லன்னா அதனால வரும் விளைவுகள் ரொம்ப தீமையா இருக்கும் இதை கண்காணிக்க அமைச்சகம் அண்ணருக்கு நீ தப்பா மாயக்கலையை யூஸ் பண்ண உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க கவலைப்படாத இப்பே உன்னை தூக்கி மாட்டாங்க உன்ன பதினோரு வயசு வரும்போது உன்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவாங்க அங்க உனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமும் நீ தப்பா யூஸ் பண்ணாதான் உனக்கு கூப்பிட்டு போவாங்க ஜெயிலுக்கு அப்ப கண்டிப்பா ஹெட் மாஸ்டர் வந்து லெட்டர் வருமா எப்படி அவளுக்கு தெரியுது உலகத்துல யார் மொழில யாரு மேஜிக் பண்ணாலும் எப்படி அவளுக்கு தெரியுது அதுக்கெல்லாம் எல்லா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல பல இடங்கள்ல நம்ம மாய உலகத்தார்கள் ஆட்களை வச்சிருக்காங்க இல்லி நிச்சயமா அவங்களுக்கு தெரியும் நம்ம எங்க என்ன பண்றோம்னு எல்லாத்தையும் அவங்க கண்காணிப்பாங்க அதுல சில குறைகள் இருக்குன்றது ஹரிக்கு தெரியும் தாபி செஞ்ச மந்திர தந்திரங்கள் எல்லாம் தான் தான் செஞ்சதுன்னு சொல்லி மினிஸ்டி ஏற்கனவே லெட்டர் அடிச்சவனை ஹரிக்கு தெரியுது அப்படியே அப்ப நான் தப்பு சின்ன தப்பு பண்ண டிமன்ட் கிட்ட ஒப்படைச்சிருவாங்களா யாருன்னு சொல்லு சாரிக்கு பின்னாடி திடீர்னு ஏதோ குழந்தை யாரோ உருள்ற மாதிரி சோட்டு கேக்குது அதே நினைவுகள்லே இப்ப யாரு போட்டுக்கி லில்லியோட அக்கா பெட்டினியா ஆமா நீ அவத்து கெடுக்கிற நான் அவளுக்கு உண்மையை சொன்னேன் அவ சாதாரணமானவன் அவ இந்த உலகத்துல இருக்க வேண்டியவளே இல்ல சுத்தே கரங்க பேசுறது தோல்ல இருந்து முட்டி விரிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு சட்டையா என்ன அது கையெல்லாம் லூசா இருக்கு அம்மாவோட ஜாக்கெட் போட்டு செவரச கிண்டலா பேசணும்னே திடீனா தலைமையில ஒரு கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த முடிய தான் கோவம் வெளிப்பட்டுதான் அந்த மரம் கீழே விழுந்திருக்கு தெரியுது தெரியுது தான் தேர்ட் இயர் படிக்கும்போது தான் கோவப்பட்டு தன்னோட கட்டுப்பாட்டை மீறி கையெல்லாம் நடுங்கி ஆண்ட் மாஜ் எப்படி சீரி மேல பறந்து போய் அப்படியே அவங்க வயிறெல்லாம் உப்பிடுச்சுன்னா அவனுக்கு தெரியும் தேர்ட் இயர்ல நடந்தது இதே மாதிரி தானே டம்புளோட தங்கச்சிக்கு நடந்திருக்கும் ஆறு ஏழு வயசுல அவங்களோட மேஜிக் அவங்களோட சக்தி என்னன்னு தெரியாமே சுத்தி இருக்கீங்களா ஏதோ கிண்டல் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை அழிச்சுட்டாங்களே அப்படிதானே அறியானா செத்து போனா அப்படின்னு இறைக்கு தெரியும் எல்லாருக்குமே சின்ன வயசுல இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குவங்கள மாய வளர்த்தான்ல அது சரியா கட்டுப்படுத்தி வளர்க்குறவங்க வளர்ந்து வளர்றவங்க தச்சிடுறாங்க தெரியுது போயிடறா செவரஸ் ஐயோ கொஞ்சம்மா பிரெண்ட் ஆயிட்டு இருந்தா அதுக்குள்ளிடுச்சேன்னு அப்படியே மூஞ்ச தொங்க போட்டு அப்படியே நிக்கிறாரு லில்லி கூட எப்படியாவது ஃப்ரெண்ட்ஷிப்ப வளர்த்துக்கணும் அது எப்படியாது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பின்னாடி இன்னும் நல்லா டெவலப் பண்ணும்னு வயசுக்கு வரும்போது செவரஸ் நேப்ஸ் பிளான் பண்ற மாதிரியே தெரியுது மீண்டும் சீன் அப்படியே சுழல்டு நடி வடிவங்களும் புதுசு புள்ளா புதுசா கலரும் சுழலுது அடுத்ததா அவங்க ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்காக செவரஸ் நீர் சங்க ஸ்டேஷன் நிக்கிறான் எல்லாரும் ஸ்கூலுக்கு புதுசா சேர்ந்து எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க ஒன்பதுக்கும் பத்துக்கும் நடுவில் இருக்கிற நைன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் மற்றவங்க சாதா மக்கள் கண்ணுக்கு தெரியாத அந்த புது பிளாட்ஃபார்ம் நோக்கி எல்லாரும் இந்த செவர நோக்கி ஓட்டுறாங்க அந்த செவர் இருந்தாலும் செவர் இல்லன்னு தெரிஞ்சு வேகமா ஓடினா அதுல திடீர்னு அவங்க மறைஞ்சிருவாங்கன்னு செவரஸுக்கு தெரியும் ரெண்டு பெண்கள் முன்னாடி பேசிட்டே போறாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட பதினொன்னு பதிமூணு வயசு இருக்கும் அவங்க ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்காங்க ஒருத்தர் இன்னொருத்தி கையை வேகமா பிடிச்சு அமுக்கிட்டு இருக்கா செவரஸ் பேசுறதை கேட்டு என்ன நடக்குது ஏன் சண்டை போறாளுங்க என்னாச்சு லில்லிக்கும் பெட்டினியாக்குன்னு போய் கேக்குறான் நான் உட்மிஷன் போட்டு நீரான சேர்ந்த பெட்டணியா தம்பிள் கிட்ட தனக்கு ஹாக்வர்ட்ஸ்ல சேர்த்துக்க சொல்லி வெப்பேறதுனாலா ஹாரிக்கு எப்படியே ஷாக்கா இருக்கு மனிதர்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு பொருளை விருக்கிற மாதிரி பேசினாலும் தங்க மனசுல ஆழத்துல தான் எதை அதிகமா விருக்கிறதா வெளியே பேசிட்டே இருக்காங்களோ அதை எதை பத்தி ரொம்ப அருவறுப்பா நினைக்கிறாங்களோ அதை நோக்கி ஒரு ஈர்ப்பு வருதுன்ற அந்த பேசிக் சைக்கலாஜிக்கல் பேசிக் திங் அவனுக்கு ஹாரிக்கு புரியுது நம்ம எதை எதை வெறுத்து வெறுத்து பேசிட்டே இருக்கமோ எதை இருபத்தி நாலு நேரமும் வெறுத்துட்டே இருக்கோமோ அதை நோக்கி ஒரு ஈர்ப்பு வரும்ன்றது சைக்காலஜில எல்லாரும் பேசிக்க தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல இல்ல நான் அப்படி எழுத உண்மைதான் அவருடைய அவருடைய ரொம்ப ரொம்ப அன்பா பணிவா இருந்தது எனக்கு ஒரு ஆசை வந்து உண்மைதான் இது ஒரு பரு பைத்தியக்கார மாதிரி ஆளுக்கு ஒரு ஆண்டை வச்சுட்டு இருக்காங்க பூனை வச்சிருக்க என்ன பைத்தி கத்துறத கும்பலை வச்சுட்டு சுத்தி இருக்காங்க போற இந்த நாய் சொல்லா கெட்டு போடலி நீ போய் போல நல்லதுதான் நீ இருந்தா எங்களுக்குதான் ஆபத்து ஆனா தான் உனக்கும் தனி உலகம் தனி ஸ்கூல் வச்சிருக்காங்க இது எங்களோட எனக்கு நீ தேவையில்லை சும்மா பண்ணதான்கள் படிச்சிருப்பாங்க நீ தடுமா தெருவா சொல்றதே தெரியுது பொயின்னு இதான் வாழ்க்கையில உன்னை கடைசியா உன் முகத்தை முடிக்காத ஒடிப்பிட்டா இல்லி அழுதுகிட்டே ஆகோஷ் ட்ரெயின்ல ஏறான் அவளை வழி அனுப்ப வேற எந்த யாருமே வந்தவங்க கூட அவளை கடைசி வரைக்கும் பீன் குள்ள கூட வரவே இல்லை எல்லாரும் அவளை ஏதோ ஒரு சந்து போறதா பாத்துட்டு அந்த குடும்பத்தார்கள் அப்படியே நினைக்கிறாங்க செவரஸ் நியூஸ் அதே ட்ரெயின்ல ஏறாரு அப்படியே கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட் நடந்து போறாரு லில்லி எங்க உட்கார்ந்து இருக்காளோ அங்கே எதுக்கு போய் உட்கார்றாருலி எவ்வளவு பேச நீ திருட்டு ரொம்ப படிச்சு அக்கா இப்ப கூட பேச மாட்டா எனக்கு வாழ்க்கையில இருந்த ஒரே ஆதரவு இப்படி இல்லைய என்ன லில்லி இப்படி பேசுற நீ எவ்வளவு பெரியாடு மாய சக்திகள் எல்லாம் படைச்சவ நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஹாகுவர்ட்ஸ் பள்ளிக்கு போறோம் நம்ம எவ்வளவு ஜாலியா இருக்கணும் அக்கா இன்னைக்கு கோப்படுவா நாளைக்கு சரியாயிடுவா அதெல்லாம் பத்தி டென்ஷன் ஆகாத அவளுக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல நம்மளை பிடிக்கல வந்து என்ன செய்ய போறா வந்த அவனுக்கும் கஷ்டம் அவளுக்கும் கஷ்டம் விடு விடு நீ செவர அவ சொல்றது அவர் சொல்றால ஒரு நியாயம் இருக்குன்னு லிலிக்கு கொஞ்சம் படுறது ஆமா நம்மளும் ஹாக்வேர்ட்ஸுக்கு போறோம்ல இந்த பள்ளியை பத்தி என்னமோ சொன்னியே சிவராஜ் ஆனா உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கலையோ அந்த ஆளோடு அது எல்லாத்தையும் நெகட்டிவாதே பேசிட்டு இருப்பான் போவாத போாதன்னு வா படிக்காதன்னு வாங்க கூட இருந்த எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிடும் லில்லி ஆகோஷ்ல சேர்ந்த உடனே ம் நாலு ஹவுஸ் பிரிப்பாங்க சொன்னியே நீ எந்த ஹவுஸுக்கு வர தெரியலையே சிவராஜ் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான் நீ எனக்கு எந்த ஹவுஸ்ல போனோன்னே ஒரு முடிவே இல்ல நீயா சொல்லு அதுக்கு என்ன எங்களோட ஹவுஸ் எங்களோட பரம்பரை பரம்பரையாக நாங்க வர ஹவுஸ் லைத்தரம் தான் அங்க நீ வந்து பக்கத்து சீட்டுல உட்கார்ந்துருக்க வந்து டீனு குரல் கொடுக்குறான் யார் அதுன்னு ஹேரி திரும்பி பாக்குறான் அப்பா தன்னோட சிறு வயது உருவத்தை அப்படியே ஹேரி பாக்குறான் அதே முகம் என்ன தழுவ மட்டும் இல்ல போயும் போயும் அந்த ஹவுஸ்லயா சேர சொல்ற அப்படின்னு என்னடா தம்பி ஹே நீ இது ஸ்லைத்திறன்ல சேரணமாட்டா ஸ்லைத்திறன் நீ என்னடா சொல்ற நீ எங்கனா சேர போற நான் எங்க சேர்றதுப்பா அப்படின்னு எதுக்கு இருக்கவன் பேச ஆரம்பிக்கிறான் சின்ன சிறு வயது உரும் என் குடும்பத்திலே எல்லாரும் சிலைத்திறன்ல சேர்ந்தவங்க என் அண்ண அவரோட அவர் கீழே சேர்ந்தவன் அவரோட அடியாளாவே சேர்ந்துட்டான் ஆனா எனக்கு என்னவோ நான் எங்க குடும்பத்தோட பாரம்பரிய பரியத்தை உடைச்சிருவன் போடல ஓ பாரம்பரியத்தை உடைச்சிருவியா அத பாருந்த முகரக்கட்ட குப்ப ஸ்லைத்தரில் சேரப்போதான் அப்ப நீங்கிற சேர போற அப்படியே சீரியஸ் கேட்கலாம் நான் எங்களா என்னோட அப்பா தாத்தா எல்லாரும் தைரியமானவங்களா கைபண்டர்ல சேருவோம்டா அப்படின்னு ஒரு கோல் கேது என்ன அழுவும் முடிஞ்சு சிவராஸ் பிரச்சனை நான் ஸ்லைத்திரன்ல சேர்றதுல ஓ அப்படின்னு ஓவரா கொணக்கிறோ அவன் என்னடா அவன் எப்ப பார்த்தாலும் நான் கைபெண்டர்ல சேரக்கூடாது ஸ்லைத்திரன்ல சேரு சேருன்னு அந்த அவசர என்னத்தை கண்டாங்களோ அதுல தைரியமானவங்களும் இல்ல அறிவாளிகளும் இல்ல ஒன்னுத்துக்குமே லாய் இல்லாத குப்பை முட்டாப்பதான் இங்க சேருவானுங்கேம்ஸ் சொல்றதுக்கெல்லாம் சீரியஸ் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்கிறான் நம்ம வரைக்கும் அது காலியை இருக்கிறது உட்கார்லாம் அப்படின்னு வில்லி கூட்டிட்டு போறா போடா போ அவ பின்னாடியே போ வாழ்நாள் புல்லா அவ பின்னாடியே போய்கிட்டேரு படுத்துக்கோ அப்படின்னு செவரஸ்னே சா பின்னாடி நடந்து போகும்போது அப்படியே காலை நீட்டி அவன் அப்படியே தடுக்கி விட முயற்சி பண்றான் செவரஸ்னே சுதாரிச்சு நின்னு பார்த்து தாண்டி போறான் ரொம்ப நின்னுட்டு போறாராம் அறிவுக்கோ இவனுக்கு என்னடா சம்பந்தம் சரியா சொன்ன நீங்க ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணிட்டு அடுத்தது தீ சீன் திரும்பவும் சுழண்டு சுழண்டு மாறுது முன்னாடி வா அப்படின்னு பஸ்ட் இயர்ல கிரேட் ஹால்ல அவளை கூப்புறாங்க அவா அந்த ஸ்டூல்ல உட்கார் அவ தலையில அந்த நாலு ஓசை மூஞ்சி அடி தொங்கி போகுது நெல்லி இங்க வந்து உட்காரா இந்த கைல் எப்படி தெல்ல தெளிவா ஒருட்டவளாச்சு தன்னோட அம்மா அவளுக்கு மன அவன் மனசுல மூளையில இருக்க தைரியத்தை அப்பவே அந்த தொப்பி தெல்ல படிச்சிருக்கு அடுத்தது செவரஸ் போறான் அவன் கூடயே ஹேரியும் போய் தொப்பி அந்த தலையில பட்ட உடனே நடந்துட்டே இருக்கு என்ன தைரியம் இருக்கு ஒருவேளை வாழ் மட்டு அடிய நிலைமை இருக்கும்போது யாருமே ஹெல்ப் பண்ண போல இவன் தான் தைரியமா எளி ரூபத்துல போய் ஹெல்ப் பண்ணானே அதனால இந்த வந்திருக்குமோ அப்படின்னு யாரி யோசிக்கிறான் அவனுக்கே பதில் தெளிவா தெரியல அப்படியே ஜேம்ஸ் கிரைஃபெண்டர் டீமுக்கு போறான் சீரியஸ் கிரைஃபெண்டர் அவரான் சீன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுழண்டு சுழண்டு மாறுது என்ன அப்படின்னு சௌரஸ் நேர்ஸ் டெல்லி பின்னாடி நடந்து போறான் அடுத்த சீன்ல அவங்க கிட்டத்தட்ட அவங்க முகம் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷம் கழிஞ்சு வளர்ந்த மாதிரி இருக்கு என்ன லில்லி இப்பளம் என் கூட பேசவே மாட்டேங்கிற நம்ம பிரவராஜ் உன்னோட பிராரு அவங்களை வச்சுட்டு நீ என்ன சொல்லலாமா என்ன சொல்ற லில்லி புரியல அந்த ஏவரி மல்சிபர் இவங்க எல்லாம் பத்தி என்ன நினைக்கிற அவங்க செய்றதெல்லாம் என்ன எவ்வளவு மோசமான விஷயம் தெரியுமா தீய செயல்கள் பாவ செய்ய செய்றாங்க தெரியுமா பண்ணிட்டு அதுவா அது சும்மா விளையாட்டுக்கு செய்யறதுக்கலாமா ஒருத்தி தொழில் துடிக்கிறது உனக்கு விளையாட்டு இதனை ஒத்துக்கு வேற செய்யற எங்களுக்கு சப்போர்ட் பண்ற என்ன பெருசா நாங்க பண்ணிட்டோம் அந்த ஜேம்ஸ் பைய அவன் நல்லவனா அவன் ரொம்ப யோக்கியனா அவன் திருட்டுத்தனமா நைட் நைட் போய் என்ன பண்றா தெரியுமா அவனும் லூப்பின் என்ன பண்றாங்க தெரியுமா மாசம் மாசம் லூப்பின் ஏன் அந்த வகக்குள்ள தனியா போய் நிக்கிறான் தெரியுமா ஏன் மாசம் மாசம் மட்டும் உடம்பு சரியலாம் போதும் தெரியுமா நீ ஒரு தேடி வச்சிருப்ப அவன் மாச மாசம் உடம்பு சரியலாம் போதான் ஒரு வீரர்கள் பண்ற இதுக்கெல்லாம் என்ன சாட்சி இதெல்லாம் டம்பிள் கண்டுக்காம தான் இருப்பாரா நீ மட்டும்தான் இந்த கால இந்த ஸ்கூல்ல ரொம்ப யோக்கியமா யார் யார் இங்க தப்பண்டாங்கன்னு நடிக்கிறதுக்கு இதேம்ஸ் பிரிட்டிஷ்ல பெரிய ஆளா இருக்கலாம் ஆனா அதுக்காக அவன் ரொம்ப நல்லவன அவனு கிடையாது அதுக்கு என்ன அதுக்கும் நீ செய்ங்க நீங்க செய்யற அநியாயத்துக்கு என்ன சம்பந்தம் நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தீய செயல் அவங்களை மட்டும் இன்னைக்கும் சப்போர்ட் பண்ணாத நாங்க செய்யற செயலை வச்சு அவங்க செய்யற செயலை நியாயப்படுத்தாத அவங்க செய்யற என்ன தப்பு அன்னைக்கு உயிரை காப்பாற்றினது ஜேம்ஸ் தானே தேவையில்லாம அவனை நைட்டை பண்ணி ஆபத்துல மாட்டிக்க பத்தல என்ன காப்பாத்துனானா அவன் தன்னை காப்பாத்திக்கிட்டான் அன்னைக்கு நான் செத்து போயிருந்தேன்னா அன்னையோட அந்த குகக்குள்ள என்ன நடக்குன்ற உண்மை ஸ்கூலுக்கே தெரிஞ்சிருக்கோம் அதோட அவங்களோட பள்ளி வாழ்க்கை முடிஞ்சு ஜெயிலுக்கு போயிருப்பாங்க அவங்க தங்களை காப்பாத்திக்கிட்டாங்க என்ன காப்பாத்தினது மூலமா அத நீ நல்லா தெரிஞ்சுக்கோ என்னதான் நீ செஞ்சது தப்பு தேவலாம எதுக்கு அவங்களை பாலோ பண்ணி டைமை பண்ற நீ மூலம் என்னோட சேர்த்து உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா திரும்ப திரும்ப சொல்ற கேட்கலனை சிவரஸ்ந கட்டுப்பாட்டேது ஜேம்ஸ் காலனிக்கு வேணும் தெரியுமா உன்னை எப்படியாவது வளைச்சு போடணும் மறக்கணும்னு ஒரு அகம் பிடிச்ச கழுது அறிவு நாய் தான் விட்டு சில பெரிய பெரிய அகங்காரத்தோட திரிவு எனக்கு தெரியும் அதுக்காக நீ உன்னோட கெட்ட சகவாச நண்பர்களை ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லாத அவங்களோட சேர்ற நிறுத்து செவரஸ்நேவ்ஸ்க்கு ஒரே சந்தோஷம் அவன் அதுக்கப்புறம் தான் பிரின்ஸ பத்தி சொன்னது அவன் கூட சேராதன்னு சொன்ன எதையுமே அவன் கேட்கல ஜேம்ஸை திட்டா அவன் அகங்காரம் பிடிச்சவன் அப்படின்னு திட்டினது அவளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு செவரஸ் நேப்ஸோட நகையில நடையில ஒரு புது மிடுக்கு தெரியுது அவர் முகத்துல ஒரு புன்னகை தெரியுது அப்படியே லில்லி சொல்றதை எதையுமே கேட்க நடந்து போறாரு திரும்பவும் சீன் அப்படி சுழலுது அப்படியே புது புது வடிவங்களா கலரா மாறுது எக்ஸாம் நல்ல இருந்து செவர்ஸ்னேப் சொல்லி வராது டிஃபன்ஸ் அகேன்ஸ் டார்க் ஆர்ட்ஸ் எக்ஸாம் இதுக்கப்புறம் அங்க செவரஸ்னேப்ஸ் அங்க கிரவுண்ட நோக்கி நடந்து போறார் அங்க மணல்ல ஒரு மரத்து கீழ ஜேம்ஸ் லூப்பின் பீட்டர் பெடிகரோ என்று நாம் அழைக்கிற வேம்டெயில் எல்லாம் உட்காந்து கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க ஹாரி இந்த முறை செவரஸ் நேப்ஸை ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணல தூரத்தமாவே நின்னுட்டான் ஏன்னா அந்த சீல்ல என்ன நடந்ததுன்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே செவரஸ் நேப்ஸ் மெமரியில பாத்துனா செவரஸ் நேப்ஸ் நான் வாழ்க்கையிலே மறக்கக்கூடாத ஒரு நினைவு நில்லி தன்னை விருக்கிறதுக்கு காரணமான மிக மோசமான நிகழ்வு நடந்துச்சு ஜேம்ஸ் தன்னை கேவலமா தூக்கி தூக்கி மேல கொடுமைப்படுத்த அவனுக்கு லில்லி சப்போர்ட்டா வர அப்படியே ஹேரி தூரத்துல இருந்து பாக்குறான் அப்ப ஜேம்ஸ் ஒரு பொம்பள பிள்ள வந்தனாலும் நீ தப்பிச்சேண்டான்னு சொல்ல தன்னோட அன் தன்மான உணர்ச்சியும் ஆண்மையும் தூண்டப்பட செவரஸ் எனக்கு எந்த சாக்கல ரத்தத்தோட உதவியும் தேவையில்லைன்னு சொல்ல உடனே அவ ரொம்ப மனம் நொந்து போய் லில்லி விலகி போயிட்டா செவரஸ் நேப்ஸ் இன்னும் ஜேம்ஸ் இன்னும் குடும்பப்படுத்துறான் இதனால செவரஸ் நேப்ஸ்க்கும் லில்லிக்கும் வாழ்க்கையில பெரும் பிரிசல் வந்துடும் கணிக்க முடியுது சீன் திரும்பவும் பயங்கரமா சுழண்டு சுழண்டு மாறுது அப்ப யோசிக்கிறான் ஏன் இந்த சம்பவத்தை நம்ம பாட்டோம்னு ஜேம்ஸ் செவரஸ் நேப்ஸ் ஏன் இவ்வளவு கோவப்பட்டாருன்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஹரிக்கு தெரிஞ்சது தான் வாழ்க்கையில திரும்ப திரும்ப வாழ்க்கை ஃபுல்லா எண்ணி எண்ணி ஏண்டா இன்னைக்கு அந்த வார்த்தை சொன்னோன்னு செவரஸ் நேப்ஸோட மனசை அரிச்சுட்டு இருக்கிற அந்த காட்சி போல அதான் திரும்ப திரும்ப நானே தன்னோட நினைவு வச்சு வச்சு செவரஸ் நேப்ஸ் பார்த்துட்டு இருந்தார் போல அப்படின்னு ஹேரிக்கு புரியுது செவரஸ் நேப்ஸ் முன்னாடி அடுத்த சீன்ல நில்லி வந்து நிக்கிறான் கிரைஃபண்டோட காமன் என்ட்ரன்ஸ் ரூமுக்கு வெளியே நில்லி அந்த ரூம் காமன் என்ட்ரன்ஸ் நடக்க பின்னாடி நிக்க செவரஸ் நேப்ஸ் எதிர்த்து பார்த்து நிக்கிறா எதுக்கா இருந்த மத்தி நான் அன்னைக்கு சொன்னது தப்புதான் அது என் மாவித்தார் வந்துச்சுன்னு சொன்ன சொல்ல வர அதான நீ வெளியே ரொம்ப இருக்கன்னு மேரி மேக்டின் வந்து சொன்னா ஏதோ இன்னைக்கு நைட் எல்லாம் நீ விழு போ மாட்டேன் இங்கேயே படுத்து சித்தாரம் சாவன்னு சொன்னு சொன்னா ஆனால்தான் வந்தேன் அப்படி இருக்கணும்னு உனக்காக உயிர உயிர கூட கூட தயாரா இருக்கி என்னால தாங்க முடியல நான் வேணும்னே அப்படி சொல்லல நீ வேணும்னே சொன்னியோ வேணான்னு சொன்னியோ நீ டெத்திட்டதான் ஆக போறதானே நீ தீய சக்திகளால சேர்ந்தவங்கதானே அவங்க கீழே அடிமையா சேரப்பறதானே பாரு உன்னால இதை மறக்க முடியுதா அது நான் போயிட்டு பேசினது இல்ல்கிட்ட அதுக்காக அதுக்காக உன்னோட டெத்தீட்ட அந்த தீயசக்திகளை தலைவன் எல்லாருக்கும் நாங்க சாக்கட இல்ல இல்ல இல்ல இல்ல நீ நீ.. நீ என்த்தம்மாசுல ஆழத்துல என்னை பத்தி என்ன இருக்கு என்ன இருக்குன்னு அன்னைக்கு வந்துச்சு மனசுல ஆழத்துல இருக்காதான் வெளியே வரும் ஏன் நான் உன் கூட சேர்ந்தேன் எல்லா பிரும் என் கூட சேராத சேராத சாக்கடை நாய் தீய சக்திகளை முறை உருவாவைங்க இவங்க சேராதுன்னு எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க நான் மட்டும் சொல்லலாம் கேட்காம முட்டாளா இருந்தேன் என் திறந்து விட்டுச்சு விரிவோம் வாயிலிருந்து மனசுல இருக்கிற என்ன பத்திரம் உண்மையான என்ன தெரிய வந்துச்சு எப்படிலி தயவு செய்து நான் தோல்றத இனிவேள் இனிமேல் வாழ்க்கையில என் முதலே நீ முடிக்காத உன் கொடு நல்ல நெச்சி ஊடு செவரஸ் நேப்ஸ் அழுதுட்டே இருக்காரு சீன் மிக வேகமா மாறுது ரொம்ப நேர சீன் சுழந்துக்கிட்டே இருக்கு அவனோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பார்வர்ட் பட்டன் அமுக்கிற மாதிரி ஹாரிக்கு தோணுது செவரஸ் நேப்ஸோட பள்ளி வாழ்க்கையை முடிஞ்சு எங்கேயோ மாறி அவரோட வாழ்க்கையில அடுத்த கட்டம் அவர் கிட்டத்தட்ட அடல்ட் ஆய் பள்ளி பருவம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு என்ன நடந்துன்றத காட்ட போற மாதிரி அரிக்கி தெரியுது அப்படி என்ன திருப்புமனை டில்லியோட தன்னோட காதல் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் செவர என்ன ஆனார் ஏன் தன்னோட வாழ்டமோட் பத்தி டம்பிள் கிட்ட டிலானி சொல்லிட்டு இருந்த அந்த ஆர்டத்தை ஏன் வாழ்டமோட் கிட்ட போட்டு கொடுத்தான் அதனால என்ன துயரங்கள் துன்பங்கள் நேர்ந்தது தொடரும்